حدیث آئی رضی اللہ مجیئن با دیرند مغیرہ رضی اللہ عنہ ورغی ملد تالر وراد کور اندار کڑم یان توڑو ہی کبین نبی صلی اللہ علیہ وسلم اور ہی لا الہ الا اللہ وحده لا شریک لہو له. له الملک ولہ الحمد وهو علا کل شیئ قدیر اللہم لا مانع لما آتایتا ولا معتی لما منعتا அவரால் இவர் கூறினார் என்று கூறுவதை விட்டும் செல்வத்தை வீணாக்குவது அதிகமாக கேள்வி கேட்பது ஆகியவற்றை விட்டும் நபி சொல்லாகும் அலை அவர்கள் தடை செய்தார்கள் மேலும் தாய்மார்களை நோவினை செய்தல் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தல் அடுத்தவரின் பொருளை அபகரித்தல் ஆகியவற்றை விட்டும் அவர்கள் தடுப்பவர்களாக இருந்தார். இன்றும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார்கள் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையானவன் அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உண்டு அவனுக்கே புகழ் அவன் அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன் இறைவா நீ கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை நீ தரம் மறுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை எந்த ஒரு வாக்கியசாலியின் பாக்கியமும் உன் நாட்டமின்றி அவருக்கு எந்த பயனையும் தராது